வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணு கீர்த்தனா இன்னல் தாக்கும் நம்பிக்கையுடன் இருங்கள் இன்பத்தில் திளைக்கும் போது எச்சரிக்கையுடன் இருங்கள் ஆம் இன்னல் தாக்கும் போது நம்பிக்கையுடன் இருங்கள் இன்பத்தில் திளைக்கும் போது எச்சரிக்கையுடன் இருங்கள் நன்றி வணக்கம்